இருநூற்றி எண்பத்தி மூன்று அபு ஹொராக நான் குளிப்பு கடமையான நிலையில் மதினாவில் ஒரு தெருவில் நின்று கொண்டிருந்த சமயம் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் என்னை சந்தித்தார்கள் அப்போது நான் நழுவிட்டேன் குளித்து விட்டு பின்னர் வந்தேன் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அபு ஹொரேரா எங்கு நழுவி விட்டீர் என்று கேட்டார்கள் குளிப்பு கடமையாக இருந்தேன் எனவே நான் சுத்தமில்லாமல் உங்கள் அருகே அமர்வதை வருத்தேன் என்று கூறினேன் அப்போது சுபஹான் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு முஸ்லிம் அசுத்தமாக மாட்டான் என நபி சொல்லாஹு அலிக வல்லம் அவர்கள் கூறினார்கள்